நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனா பலவீனத்தின் பரிகாரம் வலிமை குறித்து சிந்திப்பதுதான் ஆம் பலவீனத்தின் பரிகாரம் வலிமை குறித்து சிந்திப்பதுதான் என்கிறார் விவேகானந்தர் நன்றி வணக்கம்